அலிர்லி அல்லாஹன் அவர்களை பின்பற்றி இம்ரானின் அலி அல்லாஹன் அவர்கள் தொழுதார்கள் தொழுத முடித்த பின் இந்த மனிதர் அதாவது அலி அலி அல்லாஹோன் அவர்கள் நபிசல அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடன் நாங்கள் தொழுத தொழுகையை நினைவுபடுத்தும் வகையில் தொழுவிக்கின்றார் நபிசலாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் குனியும் போதும் தாழும் போதும் தக்பீர் கூறுபவர்களாக இருந்தனர் என்று குறிப்பிட்டார்கள்